வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு நார்வேயின் மிக பழமையான நாளிதழான அட்ரஸி விசன் ஏ டி ஆர்இ எஸ் எஸ் இ ஏன் அட்ரஸ்இ விசன் நாளிதழ் தொடங்கப்பட்டது இந்த இன்று வரை வெளியாவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூயார்க் நகரில் முதலாவது சேமிப்பு வங்கி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு ஐஸ்லாந்தில் கடைசி ஜோடி ஆக்ஸ் பறவைகள் கொல்லப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவின் வெர்ஜீனியா தீவுகள் எனப்படும் கன்னி தீவுகளில் பீட்டர் வான் ஸ்கால்டன் என்பவரால் அடிமைகள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு தமிழ்நாடு விழுப்புரம் வளவனூர் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு புருசியாவின் வெற்றியுடன் ஆஸ்திரிய புருசிய போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு ஐடஹோ ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி மூன்றாவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெலாட் என்பவர் இங்கிலாந்தில் நீராவி ரயில் எஞ்சினை மணிக்கு இருநூற்றி இரண்டு வேகத்தில் செலுத்தி சாதனை படைத்தார் 1944, தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது பெலாரிஸின் தலைநகர் மின்ஸ் நகரை சோவியத் படையினர் நாசி ஜெர்மனியிடமிருந்து விடுவித்தனா் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸுக்கு எதிரான அல்ஜீரிய விடுதலைப் போர் நிறைவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் என் ஒன்று என்ற ஏவுகணை ஏவுதளத்திலேயே வெடித்து சிதறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் விமானம் ஒன்று ஸ்பெயின் மலையில் மோதியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று பாரசீக வளைகுடா மீது பறந்த ஈரான் பைனிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதில் அதில் பயணம் செய்த அனைத்து இருநூற்றி தொன்னூறு பேரும் கொல்லப்பட்டனர் சுல்தான் முகமது பாலம் இப்பாலம் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் கட்டி முடிக்கப்பட்டது இப்பாலமானது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாலமாக திகழ்கிறது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் பூமியிலிருந்து நாநூற்றி முப்பத்தி மூன்று பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டாயிரத்தி நான்கு எக்ஸ் என்ற சிறு கோள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் காப்கா ஆஸ்திரிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஸ் வி தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செல்லப்பன் ராமநாதன் சிங்கப்பூரின் ஆறாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எம் வசந்தகுமாரி கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அடூர் கோபாலகிருஷ்ணன் கேரள திரைப்பட இயக்குநர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கோ இளவழகன் தனித்தமிழ் இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நே அப்துல் அஜிஸ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டாம் குரூஸ் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலியன் அசாங்கே விக்கி லீக்ஸ் இணையதள நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஹர்பஜன் சிங் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கனிகா இந்திய நடிகை மற்றும் பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம் மோரிசன் அமெரிக்க பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ்குமார் இந்தி திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பெலாரூஸ் விடுதலை மற்றும் மியான்மர் நாட்டில் பெண்கள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே